அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவெருமானின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற அமைப்பின் வாயிலாக திருக்குற்பாக்களை பல தலைப்புகளின் கீழ் ஆராய்ந்து அறிந்து தெளிந்து வருகிறோம் செயல் நலத்தின் கீழ் தெரிந்து செயல் வகை வலி அறிதல் காலம் அறிதல் றிதல் தெரிந்து தெளிதல் தெரிந்து வினையாடல் சுற்றம் தழால் பொச்சாவாமை ஊக்கம் உடைமை ஆகிய ஒன்பது அதிகாரங்களில் உள்ள குரட்பாக்களுக்கு ஓரளவு நாம் பொருள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இனி திருவள்ளுவரின் திருவருளால் திருக்குறளில் அறுபத்தி அதிகாரமாகிய மடியின்மை என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களை கற்க தொடங்குகிறோம் மடியின்மை எனப்படுவது சோம்பல் இல்லாமல் இருப்பது ஆகும் இன்றும் கூட கேரள தேசத்திலே மலையாளத்திலே சோம்பல் என்பதை மடி என்ற சொல்லாலேயே குறிப்பிடுகிறார்கள் தமிழ்நாட்டில்தான் மடி என்ற சொல்லிலே சோம்பல் குறிப்பிடப்படுவது இல்லை சோம்பல் என்றே சொல்லுகிறோம் எண்ணிய காரியத்தை செய்து முடிப்பதற்கு தடையான சோம்பலே மடி எனப்படுவது மடி என்றால் சோம்பல் இன்மை என்றால் இல்லாத தன்மை மடியின்மை என்றால் சோம்பல் இல்லாத தன்மை ஊக்கமாகிய மன எழுச்சியிலிருந்தும் சோம்பல் தடுத்துவிடுமானால் அவன் செயலை மேற்கொள்ள மாட்டான் ஆகையால் ஊக்கம் உடையவனுக்கு சோம்பல் கூடாது என்பது அதனை அடுத்து பேசப்படுகிறது ஊக்கத்துக்கு மறுதலை மடி சம்ஸ்கிருதத்திலே ஒரு ஸ்லோகம் இருக்கிறது ஆலசியம் ஹி மனுஷியம் சரீரஸ்தோ மகான் ரிப்பு நாஸ்தியுத்தியம சமோ பந்து எம் கிருத்வான் பொருள் சோம்பல் என்பது இந்த உடலோடேயே உடன் பிறந்திருக்கிறது ஆனால் முயற்சி உடையவன் இகழ்ச்சி அடைய மாட்டான் என்று நாம் தமிழிலே சொல்லுவதைப் போல முயற்சிக்கு நிகரான உறவினர் இல்லை முயற்சி இருப்பவன் ஒரு நாளும் கீழ்நிலைக்கு செல்ல மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது திருக்குறளிலும் முயற்சியை பற்றி நாம் பிறகு படிக்கத்தான் போகிறோம் தலைமை பொறுப்பில் இருப்பவர் சோம்பலால் பாதிக்கப்படாத ஊக்கத்தை உடையவராக செயல்பட வேண்டும் தனி வளர்ச்சிக்கும் சமூக வளர்ச்சிக்கும் இப்பண்பு மிகவும் இன்றியமையாதது உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்கள் சோம்பலால் பாதிக்கப்பட்டால் விளைவு தாக்கம் மிக மோசமானதாக இருக்கும் என்பதையும் நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம் ஊக்கம் எனப்படும் உற்சாகத்தை உடையதாக உள்ளம் அமைந்தாலும் சில சமயங்களில் தமோகுணம் மேலோங்கும் போது சோம்பல் செயலுக்கான முயற்சிகளை தடுத்துவிடும் இதை நாம் அறிவுபூர்வமாக ஆராய்ந்து தெரிந்து வைத்திருந்தால் நம்மிடத்திலே சோம்பல் தோன்றும் பொழுது அதை நாம் அறிந்து இந்த சோம்பல் என்னும் அரக்கனை அறிவு துணை கொண்டு பிரார்த்தனையோடு முயற்சியோடு வென்றுவிடலாம் பரிமேலிழகர் இதற்கு முகவரை சொல்லும் பொழுது இவ்வாறு சொல்லுகிறார் அகுதாவது கருதி என செய்யுங்கால் சோம்புதல் இல்லாமை பாரதியாரும் சொன்னர் சோர்வு மிக கெடுதி பாப்பா பரிமேலகரை தொடர்கிறேன் ஊக்கமுடையார்க்கு ஓரோ வழி குணவயத்தான் மடி வருதல் நோக்கி இஃது ஊக்கமுடைமையின் பின் வைக்கப்பட்டதுன்னர் இந்த குணவயத்தான் அப்படின்னா தமோகுண வசத்தினால தமோகுண உடம்புல மேலோங்கிற போது அந்த சோம்பேறித்தனம் வந்துடும் ஊழியல்ல கூட வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ஆகூழால் தோன்றும் அசைவின்மை போகூழால் தோன்றும் மடி அசைவின்மைன்னா முயற்சியை விடாம சோம்பேறித்தனம் இருக்காது ஆனால் இன்பத்தையெல்லாம் போக்கக்கூடிய முன்வினை பயன் வேலை செய்யுமானால் சோம்பேறித்தனம் வந்துடும்பர் எனவே தான் ஊழையும் உப்பக்கம் காண்பருங்க மற்றொரு இடத்துல இதெல்லாம் நாம் ஒரு சேர சிந்திக்க கடமைப்பட்டுருக்கிறோம் போகூழால் தோன்றும் மடியின் மடி எப்போ வரும் எல்லா இன்பத்தையும் நாம இழக்கிறதுக்கான நேரம் வரும்போது சோம்பேறித்தனம் வர ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு அந்த குரல்ல சொல்லி இருக்கிறது ஆக குணவயத்தான்னு பரிமேலழகர் சொல்லி இருக்கிறது தமோ குணவயத்தான் என்று வடிவேறு செட்டியார் அவர்களுடைய உரையிலே காணப்படுகிறது உடல் சோர்வும் உள்ளச்சோர்வும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றன உணவு கட்டுப்பாட்டினாலும் உடற்பயிற்சிகளாலும் செயல்களை முறையாக வகுத்து செயல் புரிவதாலும் சீரான வாழ்க்கையை பின்பற்றுவதாலும் சோம்பலை அகற்றி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் ஊக்கத்திற்கு மாறானது அல்லது எதிரானது சோம்பல் எனப்படும் மடி ஊக்கத்தை உடைமையாக கொள்ள வேண்டும் மடியை தள்ளி இன்மையாக்க வேண்டும் இல்லாததாக்க வேண்டும் என இனிமையாக உணர்த்துகிறார் ஊக்கமுடைமையே மேலும் நன்றாக வலியுறுத்த வேண்டித்தான் இந்த மடியின்மை அதிகாரத்தை திருவள்ளுவர் இயற்றியிருக்கிறார் என்றும் தோன்றுகிறது அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்